அஸ்மருசாதிசேகரமியமா வல்லபரியம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வாரஹழ்வாழி அருளிச்சயல்வாழி தாழ்வாதுகுரவரு தாம்பி ஏஹழ்வாரமுய்ய அவர்களுரைத் தவைகள் தாம்பி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து மண்ணுயிர்காழிங்கே மணவாழ மா முனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன் இச்சிரத்தாலே தீண்டிலமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கின்ற அப்பன் பரகாலை எம்பார் ஜிஆர் சுவாமியினுடைய தெருவெடித்தாமரிகளிலேயும் மட்டுமுள்ள பெரியோர்கள் அத்தனை பேருடைய முன்னிலேயும் அடியேன் பிரணாமபூர்வகமாக அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு இரண்டொரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க நினைக்கிறேன் இந்த இடத்திலே நம்பிள்ளை சன்னிதியிலே கடந்த இருபத்தி ஆறு நாள்களாக இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாள் திவ்ய பிரபந்தத்தினுடைய வைபவ பரமாக ஒவ்வொரு நாள் ஓரோரு திவ்ய பிரபஞ்சத்துடைய ஒரு சாரத்தை ஒரு வித்வான் தெரிவிப்பது என்கின்ற கிரமத்திலே இந்த உபன்யாசொடரானது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதிலே இன்றைய தினம் நிறைவு தினமாக மணவாள மாமிரிகள் அறுவடை செய்த திருவாயுமொழி நூற்றந்தாதி பிரபந்தத்தினுடைய சாரத்தை விண்ணப்பிக்கும்படியான பாகியம் அடியேனுக்கு கிட்டி உள்ளது இருபத்தி என்று சொன்னால் அதற்கு ஒரு உயர்ந்த ஒரு பெருமை உண்டு சாதாரணமா சொன்னா நட்சத்திரங்கள் இருபத்தேழு அதனால இருபத்தேழுன்னு சொன்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ளதான் எல்லாம் அடங்கி கிடக்கும் நம்முடைய சம்பிரதாயம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று கேட்கின்ற பொழுது சாதாரணமாக நட்சத்திர கிரமன் சொல்ற பொழுது அது எங்கேந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் அஸ்வினி பரணி என்று ஆரம்பித்து ரேவத்தியில முடிகிறதுன்னு சொல்றோம் ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் சம்பிரதாயத்திலே நம்முடைய நட்சத்திரம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் பூராடம் என்கிற திருநக்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதா ஏனென்றால் ஓங்குதுலா பூராடத்து உதித்த செல்வன் என்று முதல் முதல் ஆச்சாரியன் எம்பெருமானையும் பிராட்டிக்கும் அடுத்தபடியாக முதல் ஆச்சாரியன் என்று சொன்னால் அது ஆறு என்னால் அவர் சேன முதலியார் என்கிற ஆச்சாரியர் அவர்தான் முதல் ஒரு வகையிலே சொல்லலாம் பிரதமாச்சாரியன் எம்பெருமான் அவனுக்கு அடுத்தபடியாக பிராட்டி பிராட்டிக்கு அடுத்தபடியாக சேன முதலியார் இந்த சேன முதலியார்தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் உபதேசித்து அவர்களுக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காராஜிகளை பண்ணினதாக குரு பணம் பறை முதலான கிரந்தங்களிலே காட்டப்படுகின்றபடியினாலே அந்த ஆச்சாரியத்துவ பூர்த்தி அவருக்குத்தான் பரிபூர்ணமாக உண்டும் ஏன்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்றவன் எவனோ அவன் தான் ஆச்சாரியன் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு கூட அந்த பெருமையை நாம் சொல்ல முடியாது எம்பெருமான் யாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணதா தெரியல ஆனால் சேன முதலியாரி அன்றிக்கே ஆழ்வார்களுக்கு எல்லாம் பஞ்சசம் காரம் பண்ணினார் என்று குரு பரம்பரையிலே தெரிவித்திருக்கிறபடியாலே ஆச்சாரியத்தை பூர்த்தி அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த பூர்வாச்சாரிய பரம்பரை பூராடத்திலே அவதரித்த சேன முதலியாரிடத்திலே தொடங்கி அது எங்க முடியறதுன்னு கேட்டா மூலத்தில வந்து முடியறதான் மணவாள மாமனிகள் மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மறுபடியும் போராடம் தானே இப்ப போராடத்திலேந்து மூலம் வரைக்கும் பார்த்தா அது ஒரு ஆச்சரியமான கிரமம் அது இப்படி நம்முடைய பெரியவர்கள் ஒரு விதமாக காட்டியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ளேதான் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஏன் எபெருமான் முதலான அத்தனை பேருடைய பிறப்புகளும் திருவவதாரங்களும் நடந்திருக்கின்றன ஆகையினாலே அது ஒரு சிறப்பு விசேஷித்து நம்முடைய விசிஷ்டாத்வித சித்தாந்தத்தில் தத்துவங்கள் எத்தனை என்று கேட்கின்ற பொழுது எல்லாரும் தத்துவங்கள் என்னால் மூணு என்று சொல்லிடுறோம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்கள் என்று இப்படி ஸ்பஷ்டமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் இந்த அச்சித்து என்கிற தத்துவத்தை மட்டும் இருபத்தி நான்கு கூறாக பிரிக்க வேண்டும் என்று அது சித்தாந்தத்தில் காட்டியிருக்கிறார்கள் முதல் முதலே அதை நமக்கு நம்மாழ்வார் ஸ்பஷ்டமாக காட்டியருனார் பொங்கை புலனும் பொரியைந்தம் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பிரகிருதி மகான் மனஸ் என்று அதை இப்ப விளக்கல்ல மொத்தம் இருபத்தி தத்துவங்கள் அதாவது பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் அதே போல சப்தாதி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அப்ப மொத்தம் இருபது தத்துவங்கள் மேலே பிரகிருதி மகான் அகங்காரம் மனசு என்று ஒரு நாளை சேர்த்து இருபத்தி நாலு தத்துவங்கள் என்று சொன்னார்கள் இந்த இருபத்தி நாலு தத்துவத்திற்கு அப்புறம் ஒரு தத்துவம் உண்டு அதற்கு பெயர் தான் காலம் என்கிற தத்துவம் அது அந்த தத்துவத்தை இருபத்தி தத்துவமாக காட்டுகிற கிரமம் ஒன்று உண்டு அது சொல்லாமல் இருபத்தி ஜீவாத்மா இருபத்தஞ்சு பரமாத்மா இருபத்தாறுன்னு சொன்ன கிரமம் உண்டு ஆனால் இந்த இருபத்தி நாலுக்கு அப்புறம் சத்துவசூன்யமான காலம் என்கிறது ஒரு தனி தத்துவமாக கொள்ளுவதும் ஒரு புடை உண்டு என்று தத்துவத் திரயத்திலே புலலோகாச்சாரியர் காட்டுகிறார் அந்த கிரமத்தில் பார்க்கிற பொழுது இருபத்தி தத்துவங்கள் காலம் என்கிறது இருபத்தி அஞ்சாவது தத்துவம் அப்ப இருபத்தி ஆறாவது தத்துவம் ஜீவாத்மா இருபத்தி ஏழாவது தத்துவம் தான் பரமாத்மா என்ன இப்படி ஒரு கிரமம் சரி இந்த கிரமங்கள்லாம் அப்போ இருபத்தேழு என்று வருகிற பொழுது விசிஷ்டாத்வீதத்தில் தத்துவங்கள் இருபத்தேழு என்று நமக்கு கிடைத்தது அதுபோல இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமான திவ்ய பிரபந்தங்களும் இருபத்தி திவ்ய பிரபந்தங்கள் இருபத்தி திவ்ய பிரபந்தங்கள் அது ஆழ்வார்களாலே அருளி செய்ய பெற்றவை திருவரங்க தமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதி இருபத்தி ஐந்தாவது திவ்ய பிரபந்தம் மணவாள மாமணிகள் அருளி செய்த உபதேசர்த்தனாலே திருவாயுமணி நூத்தந்தாதி இதை சேத்தான் மொத்தம் இருபத்தி ஏழு என்ன இப்படி ஆயிருக்கிறது இதுலயும் கூட எப்படி நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை பூர்வாச்சாரிய பரம்பரை அது எப்படி மதுரை சமாப்ப ஏத்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத முடித்து வைக்கிற பொழுதோ கொஞ்சம் இனிமையோடு முடிச்சு வைக்கணுமா அதுக்காகத்தான் பழைய நாள்ல எல்லாம் கூட சில பேர் இப்படி உண்டு இந்த ஆகாரங்கள் எல்லாம் சாப்பிடற பொழுதோ கடைசியில திருக்கண்ண முதுன்னு பரிமாறுவா சில பேர் என்ன பண்ணுவா திருக்கண்ணமுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மோர் தயிர் எல்லாம் சாப்பிடுவாங்க அது ஜீரணமாகறதுக்காக ஆன பிற்பாடு கடைசியா திருக்கணம் எதற்காக அது இனிமையான வஸ்து நெஞ்சில எப்பவும் தங்கி இருக்கணும் அதனால மதுரேன சமாப்ப ஏத்துன்னு சொல்லுவோம் அதனால தான் நம்முடைய பூர்வாச்சாரிய பரம்பரையும் மதுரை மக்காரத்திலே உண்டான அந்த திருநாமத்தை உடையவரான மணவாள மாமீன்களோடு சமாபனம் ஆய்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதனால மதுரேனா மகார ஆத்தியேனா என்கிற நாமேனா என்று அப்படி ஒரு அர்த்தம் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டிருக்கிறார்கள் பூர்வாச்சாரிய பரம்பரை என்றது மணவாள மாமனிகளோடு சமாப்தியம் அதுபோல நம்முடைய திவ்ய பிரபந்தமும் மதுரேன சமாப்பேன் இனிமையானதாக நமக்கு சமாப்தி ஏற்பட வேண்டாமா ஆகினாலே தான் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தோடு இந்த திவ்ய பிரபந்தம் என்கின்ற அந்த விஷயமே சமாப்தம் ஆகிறது பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டியிருக்கிற பிரகாரத்திற்கு அதே போல நம்முடைய உபன்யாச அப்படியே சமாப்தம் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இரண்டு திவ்யங்கள் அந்த கிரந்தங்களுக்கு உண்டான பெருமை வேற எந்த கிரந்தத்துக்கும் கிடையாது பூர்வாச்சாரியர்கள் எத்தனை பேர் எத்தனை கிரந்தங்களை அருளி செய்திருந்தாலும் இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் திவ்ய உண்டான பெருமை ஒன்னும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிரதயம் என்கிற கிரந்தம் மத்தொன்னு மாமின்கள் அருளி செய்த இந்த திருவாயுமொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தம் இது ரெண்டுத்துக்கும் தனிப்பெருமை சொல்றதுக்கு என்ன காரணம் என்னால் மற்ற கிரந்தங்கள் எல்லாம் அவரவர்கள் சொச்சந்தமாக தங்களுக்கு என்ன தோனித்தோ அத்தை சொல்லிக்கொண்டு போனார்கள் ஆனால் இந்த இரண்டு கிரந்தங்களிலே மட்டும் இந்த ஆச்சாரியர்கள் எப்படி சொன்னார்கள் என்னால் தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கூட தங்களுடைய திருவாக்காலே சொல்லாமல் அத்தையும் கூட பூர்வர்களுடைய திருவாக்காலே எடுத்து காட்டினார்கள் ஆச்சாரிய ஹயத்தினுடைய தன்மை அடியை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அதில் சொல்ல வந்த விஷயங்கள் அத்தனைக்கும் அந்த சொற்களை எல்லாம் அழகிமணிவாள பெருமாள் நாயினார் தம்முடைய சொல்லாக கொள்ளாமல் ஒன்னொன்னையும் பூர்வாச்சாரியர்கள் உருளி செய்த அந்த அதாவது ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் என்ன ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்தர் கிரந்தங்கள் என்ன மற்றும் இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள் என்ன இதிலே இருக்கிற சொற்களை கொண்டே ஒரு நூலை அருளி செய்தார் அழகிய மனவாழ் பெருமாள் நாயனார் அதனுடைய பெருமை ஒப்பற்றது ஒப்பற்றது எத்தனை சொன்னாலும் அது போரவே போராது அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் அது அது போன்ற மற்றொரு என்னால் அது மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தம் என்ன விசேஷம் என்று மற்ற இருபத்தி நாலு நம்ம இருபத்தி ஏழாவது கிரந்தமாக அனுபவிக்கிறோமே இதுல இருபத்தி பார்த்தால் அதெல்லாம் தனித்தனியான விஷயங்களை குறித்ததாக இருக்கிறது ஆனால் இந்த இருபத்தி ஏழாவது கிரந்தம் மட்டும் இவர் சொந்தமாக ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்ளாமல் ஏற்கனவே ஒரு திவ்ய பிரபந்தம் அதுதான் திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அதுல இருக்கிற கருத்துக்களை விளக்கி இன்னொரு கிரந்தம் அதாவது இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு மூலம் திருவாய்மொழி இந்த திருவாயுமொழிக்கு வியாக்கியான தான் இந்த திருவாயுமொழி நூத்தந்தாதி என்று நாம் கொள்ள வேண்டும் திருவாயுமொழியினுடைய வியாக்கியானம் ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியான ஒரு திவ்ய பிரபந்தமாக அது நாலாயிரத்திலே இடம் பெற்றிருக்கிறது என்று பார்க்கிற பொழுதே அதனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் வியாக்கியானங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ பண்ணி வச்சிருக்கா மூலம் தனியாக வியாக்கியானம் தனியாகத்தான் இருக்கே தவிர வியாக்கியான கிரந்தமும் கூட கிட்டத்தட்ட மூலத்திலேயே சேர்ப்பது போல அப்படி இந்த திருவாயுமொழி நூத்தந்தாதி அப்படி திவ்ய பிரபந்தங்கள் அதற்குள்ளே ஒன்றாக சேர்க்கப்பட்டு அது அனத்தியன காலத்திலே இன்றைக்கும் கூட மனவாளமான திருநத்திரிக்கிறது மட்டுமல்லாமல் மத்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அனுசந்திக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிற அனத்தியன காலத்துல கூட இந்த திருவாயுமள் நூத்தந்தாதிக்கு தடை கிடையாது உபதேசத்தின மாலைக்கு தடை கிடையாது என்று அனத்தியன காலத்திலையும் அனுசந்திக்கக்கூடிய ஒரு திவ்ய கிரந்தமாக இந்த திருவாயுமன் நூத்தந்தாதி அப்படின்னா இதனுடைய பெருமை என்னன்னு கேட்டார் மற்ற திவ்ய பிரபந்தங்கள்லாம் கூட சில காலத்துல அனுசந்திக்கலாம் சில காலத்தில் அனுசந்திக்க கூடாது ஆனா திருவாயுமொழி நூத்தந்தாதிக்கு அந்த நிர்பந்தம் கூட கிடையாது எல்லா காலத்திலும் அனுசந்திக்கலாம் என்கின்ற பெருமையை உடைத்தாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் கருத்திலே கொள்வோமானால் அதனுடைய சிறப்பு இன்னும் நமக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல திருவாயுமொழிக்கு என்ன ஒரு ஏற்றத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கிறார்களோ அதே சிறப்பை திருவாயுமொழி நூத்தந்தாதிக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருவாய்மொழிக்கு என்ன சிறப்பு எம்பெருமானுடைய திருவீதி புறப்பாட்டில் கூட சேவிக்கலாம் திருவீதி புறப்பாடு நடக்கிற பொழுதோ அது கோஷ்டி பண்ணிட்டு வரும் அப்போ முதலாயிரம் பெரிய திருமொழி இரண்டாவது ஆயிரம் மூன்றாவது ஆயிரமான இயற்பா இதெல்லாம் வீதியில் அனுசந்தானம் ஆறுது ஆனா திருவாய்மொழியை மட்டும் வீதியில அனுசந்தானம் பண்ணக்கூடாதுன்னு நம்முடைய பெரியவர்கள் நிர்பந்தம் பண்ணி வைத்து விட்டார்கள் என்ன காரணம்னா வீதியில அது வாத்திய கோஷ்டி அந்த கூச்சல் இந்த கூச்சல் இது நடுவில் சேவோம் ஆனா இந்த திருவாயுமொழி அப்படி இல்லையே அது சாமவேதத்தினுடைய சாரம் அதனால பெருமாள் எப்படி கேட்கணும்னா ஆற அமர வீத்திருந்து வேற எதுலயும் விசாரம் இல்லாமல் அது உன்னையே கொண்டு கேட்கணும் அது ஒன்னுலதான் எம்பெருமானுக்கும் கவனம் இருக்கும்படியாக அப்படிய அனுசந்தானம் பண்ணணும் எங்கிறபடியால்தான் திருவாயுமொழி அத சந்நிதிக்குள்ளேயே சேவிக்கிறது வீதியில சேவிக்கிறது இல்லைன்னு இன்னைக்கும் கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் விசேஷித்து நம்முடைய சன்னிதியில அந்த திருவாய்மொழி சேவை நடக்கிறது அந்த காதாலை கேட்பதற்கு என்ன எத்தனை பேர் கோவில் ஸ்திரீகளும் மற்றவர்களும் வந்து உட்காந்து அதை அந்த காதலை கேட்கிறார்கள் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ற பொழுது கேட்கறதே பரமானந்தமா இருக்கும் அப்படி கேட்க வேண்டிய கிரந்தமாக அந்த திருவாய்மொழியை வைத்தார் போலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி கூட வீதியில் அனுசந்தானம் பண்ணக்கூடாது கோவிலுக்கு உள்ளதான் அனுசந்தானம் பண்ணணும் பெருமாள் ஆஸ்தானத்திலே வீத்திருக்கிற காலத்தில அனுசந்தானம் பண்ணணுமே தவிர மனவாளி செய்த இரண்டு திவ்ய பிரபந்தங்களிலே உபதேசம் தாதி வீதியில சேவா காலம் பண்ணவே கூடாது அது சன்னதிக்கு உள்ளதான் சேவா காலம் பண்ணணுமே தவிர பண்ணவே கூடாது என்பதாக அந்த திருவாயுமொழிக்கு உண்டான பெருமை எத்தனையும் இந்த இதற்கும் திருவாயுமொழி நூத்தந்தாதிக்கும் நம்முடைய பெரியோர்கள் அப்படி ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார்கள் அதுல முக்கியமாக ஒரு விஷயம் திருவாய்மொழி நூத்தந்தாதி முதல்ல திருவாய்மொழி என்று சொன்னால் அதற்கே நாம் ஒரு பெருமை நிச்சயமாக நெஞ்சிலே கொள்ள வேண்டும் என்னன்னா இந்த திருவாய்மொழிய நம்முடைய பெரியவர்கள் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்னால் அருளிச்செயல் சாரம் திருவாய்மொழி என்கிறது அருளிச்செயல் சாரம் என்கிறதை அழக பெருமாள் நாயனார் சூத்திரமாக அருளி செய்கிறார் வேதாதிகளில் பௌருஷமானவர் கீதா வைஷ்ணவங்கள் போலே அருளி செயலில் இது சாரம் என்று காட்டுகிறார் அதாவது இந்த வேதத்திலே எப்படி புருஷ சூக்தம் வேதாதிகளில் பௌருஷ மாணவீதா வைஷ்ணவங்கள் காட்டினார் அதாவது வேதேஷு சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்ணவம் என்று ஒரு பிரமாணம் வேதத்துல புருஷ சூக்தம் பிரதானம் என்ன காரணம் கேட்டா நான்கு வேதங்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரே சூக்தம் எதுன்னு கேட்டா புருஷ சுக்தம் மட்டும்தான் கிடையாது ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அசர்வ வேதம் எல்லாத்திலையும் உண்டு வேதத்துல சாரம் தர்மசாஸ்திரங்களுக்குள்ள மனு தர்மசாஸ்திரம் அதேபோல பாரதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதத்திலே எழுநூறு ஸ்லோகங்களேயான இந்த பகவத்கீத்தை அது சாரம் என்று சொல்கிறா போல இந்த புராண வைஷ்ணவம் அட்டாதச புராணங்கள் பதினெட்டு புராணங்களுக்குள்ளே ஸ்ரீவிஷ்ணு புராணம் என்கிறது மிகவும் முக்கியமானது என்று கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று கொண்டால் அது எத்தனையோ இருந்தாலும் நாலாயிரம் இருந்தாலும் அதிலே முக்கியமாக சாரம் எதுன்னு கேட்டால் அது இந்த திருவாய்மொழி என்கின்ற திவ்ய பிரபந்தம் தான் நம்மாழ்வாரரு செய்த திருவாய் சாரமானது என்று அழகி மனமாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அத்தமாக காட்டிய அருளினார் அந்த திருவாய்மொழிக்கும் சாரமாய் அமைந்ததுதான் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கின்ற அற்புதமான திவ்ய பிரபந்தம் இது என்ன ஆச்சரியம் கேட்டான் அருளி செயல் சாரம் திருவாய்மொழி ஆனால் திருவாய்மொழி சாரம் இந்த நூத்தந்தாதி என்று சொல்லுகிற பொழுது இன்னும் எவ்வளவு வடிகட்டி வந்துடுறது போருங்க விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண் அமுதுண்ட என்று ஒரு விசேஷமாக திருமங்கி ஒரு பாசுரத்திலே அருளி செய்கிறார் அதாவது இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தம் கடைந்தானல் செய்து அடல் கேட்ட அந்த சாரமான அமிர்தம்பரணம் என்ன கடைஞ்சான் பெருமான் ஆஹா சமுதிரத்தை கடைஞ்சது எது சாரமான அமிர்தத்தை பெறுவதற்காக எதற்குன்னா அத்தை பெறுவதற்காக அப்ப அண்ணல் செய்து அலகடல் கடைந்தானர் அமிர்தம் வந்துடுத்து ஆனாலும் எம்பருமான் விடல என்ன பண்ணினானா இன்னும் உட்காண்டது அமிர்தத்தை கடைஞ்சிட்டு இருந்தான் சாரம் தான் வந்து இன்னும் கடையறான்னு கேட்டார் இல்ல சாரத்துக்கு ஒரு சாரம் வேணும் ஆசைப்பட்டோம் என்ன பண்ணினான் இன்னும் கொஞ்ச நாள் கடைஞ்சான் அமுதிலேந்து என்ன வந்ததுன்னா அமுதில் வந்த பெண் அமுது என்ன பிராட்டி வந்தா சமுதிரத்தினுடைய சாரம் அது அமிர்தம் அமிர்தத்தினுடைய சாரம் பிராட்டி என்று சொல்லுகிறா போல இங்க எப்படின்னா அருளிச்செயலினுடைய சாரம் திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியினுடைய சாரம் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்று சொல்லும்படியாக அப்படி அது உயர்ந்த பெருமையை பெற்றிருக்கிறது அதனால தான் இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு தனிய நருளி செய்த ஒரு மகான் ஒரு அற்புதமாக ஒரு அர்த்தத்தை காட்டியிருக்க அவர் என்ன காட்டினார் என்பதை அதுல பார்ப்போம் மண்ணு புகழ் சேர் மணவாளமா முனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய் மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உத்தூ என்று தெரிவிக்கிற பொழுது இந்த திருவாயுமன் நூத்தந்தாதியை தேன் என்று சொல்லுகிறேன் திருவாயுமன் நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உத்துன்னு ஏன் நூத்தந்தாதிய தேன் என்று சொன்னாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் தேனுங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா ஒரு நூறு மலர்கள் ஆயிரம் மலர்கள் அதுல சாரமாயிருக்கக்கூடிய அந்த தேனை போய் ஒரு வண்டானது என்ன பண்றது சேகரித்துக் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது அப்ப என்ன கேட்டா இந்த திருவாயுமொழி ஆயிரம் பாசுரங்கள் இருக்கு அந்த ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரம் புஷ்பங்களை போல எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆழ்வார் சமர்ப்பித்த ஒரு புஷ்பம் வாசக மாலை என்று சொல்லுகிறார் திருவாய்மொழியை ஆயினாலே அது மாலை என்னால் புட்பம் இருக்கணும் இல்லையோ ஆயினால் திருவாயுமொழி ஆயிரமும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் மணவாள மாமினிகளாக வண்டு அது என்ன பண்ணித்துள்ள இருக்கக்கூடிய தேன மட்டும் நமக்கு சாரமாக அப்படி எடுத்து கொடுத்ததான் ஆயினாலே இந்த நூத்தந்தாதிக்கு தனியார் அருளி செய்தவர் என்ன காட்டினார் திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து என்று துணி கூட கைவிட்டு இந்த திருவாயுமொழி நூத்தந்தாதி ஆகிற தேனை நீ நன்றாக அமுது செய்வாயாக என்று தம்முடைய நஞ்சை குறித்து மணவாள மாமணிகள் செய்கிறார் ஆகா எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்களாகிற திருவாய்மொழி பாசுரங்கள் அந்த பாசுரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தமயமான அந்த தேன் தான் இந்த திருவாயுமணன் நூத்தந்தாதி சொல்றேன் அவ்வளவு பெருமை இந்த திருவாயுமணன் நூத்தந்தாதி பத்தமா சொன்னா திருவாயமணூத்தந்தாஜியுடைய பெருமையை மட்டும் சொல்லுன்னு சொன்னா அதை மட்டும் சொல்லி நீசத்தை முடிச்சுடலாம் ஏன்னா திருவாயூமணூத்தந்தாதி ஆயிரம் பாட்டினுடைய சாரம் அதை அத்தனையும் சேர்த்து ஒரு மணி காலத்திற்குள்ளே நாம் அனுபவிக்க வேணும் சொன்னால் நிச்சயமாக நம்மால் முடியாத காரியம் என்ன பண்ணலாம்னு கேட்டான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி காட்டலாம் ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்க்கணும்னு ஒருத்தனக்கு ஆசையா இருக்குன்னா முன்ன பின்ன சமுதிரத்தையே பார்த்ததில்ல எங்கேயோ கிராமத்திலேருந்து ஒருத்தன் வரான் அவன் என்ன சொல்றான் உங்க மெட்ராஸ்ல பீச் ரொம்ப விசேஷமாமே அந்த சமுத்திரம் பெருசா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எங்க ஊர் ஏரியா விட பெருசா இருக்குமோ அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான் முதல்ல வரவன் சரி என்ன பண்றது அவனுக்கு எப்படி சொல்றது நேர கையை பிடிச்சு தர தரான்னு வீழ்த்திட்டு அப்படி முக்கள் முன்னாள் நிக்க வச்சு இதுதான் சமுத்திரம் பார்த்துக்கோன்னு சொல்லலாமே தவிர சமுதிரம் எ வாய முடிய நம்முடைய நிலைமையும் நூத்தந்தாதி என்னால் முழுக்க பார்க்கவும் முடியாது முழுக்க சொல்லவும் முடியாது என்ன காரணம் என்னால் எப்படி அழகிய மனுவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியத்தை அருள் செய்கின்ற பொழுது அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிற பொழுது தமக்கு சில நிர்பந்தங்களை வைத்துக்கொண்டோ அதுல அந்த கிரந்தத்தை அருளி செய்தாரோ அதுபோல மணவாள மாமணிகள் இந்த திருவாயுமணி நூத்தந்தாதி என்கிற பிரபந்தத்தை தொடங்குவதற்கு முன்னமே தமக்கு தாமே சில நிர்பந்தங்கள் இப்ப இப்படித்தான் பண்ணணும்னு கொடுக்கல இந்த மாதிரிலாம் உண்டு அந்த கவிகளுக்கெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா நான் கடைசி அடியை மட்டும் சொல்றேன் மீதி மூணு அடியை நீ சொல்லு அப்படின்னு கேட்பா இந்த மாதிரி பண்டிதர்களுக்கு சில சமசியங்கள் அதாவது சமசியா தான் ஒரு என்ன சொல்றது விடுகத போல ஒன்னு சொல்லிவிடுறது மீதியை நீ பூர்த்தி பண்ணு சொல்றது இப்படி எல்லாம் சொல்ற கிரமங்கள் உண்டு ஆனால் மாமனிகளுக்கு யாரும் இந்த சமசியத்தையும் சமசியையும் கொடுக்கல அவரே தமக்கு தாமே சில நிர்பந்தங்களை வைத்துக் கொண்டு இந்த திருவாயுமணி நூத்தந்தாதி அறுதி செய்தார் இந்த திருவாயுமணி நூத்தந்தாதிக்கு ஐந்து நிர்பந்தங்கள் மனவாள மாமனிகள் தாமே ஏற்படுத்தி கொண்டார் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் சுருக்கமாக அதை சொல்லிவிட்டு மேலே விஷயத்திற்கு வருகிறேன் முதல் நிர்பந்தம் என்ன என்னால் என்ன ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் நம்மாழ்வார் ஆரம்பிக்கிறாரோ அதே சொல்லை கொண்டு நூத்தாதி பாசுரத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு பிறகு அந்த பதிகத்தை நம்மாழ்வார் எந்த சொல்லை கொண்டு முடிக்கிறாரோ அதே சொல்லை கொண்டு தம்முடைய பாசுரத்தை முடிக்கணும் அதாவது பதினோராவது பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்தினுடைய முதல் சொல் நூத்தந்தாதி முதல் சொல்லா இருக்கணும் பதினோராவது பாசுரத்தினுடைய கடைசி சொல் இந்த நூத்தந்தாதி பாசுரத்தினுடைய கடைசி சொல்லாக இருக்கணும் நிர்பந்தம் இது மேலே ஒரு பாசுரத்தை மட்டும் நான் விளக்கி காட்டுகிறேன் இன்னும் கொஞ்சம் புரியும் இது முதல் நிர்பந்தம் அடுத்தது இரண்டாவது நிர்பந்தம் என்னன்னா ஆழ்வார் அந்த பத்து பாசுரத்திலையும் சேர்த்து என்ன அர்த்தத்தை தெரிவிக்கிறாரோ அந்த அர்த்தம் இந்த பாசுரத்திலேயே அடங்கும் பத்து பாசுரத்தில் சொன்ன விஷயம் ஒரே பாசுரத்தில் அடங்கிவிட வேண்டும் என்கிறது இரண்டாவது நிர்பந்தம் அடுத்தது மூணாவது நிர்பந்தம் என்னன்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்மாழ்வாருடைய திருநாமம் கண்டிப்பா இடம் பெறணும் ஏதாவது ஒரு வகையில காரிமாறன்னு சொல்லுவார் தமிழ் மாறன்னு சொல்லுவார் கோன்னு சொல்லுவார் சடகோபன் சொல்லுவார் ஏதாவது ஒரு திருநாமம் நம்மாழ்வாருடைய திருநாமம் அந்த பாசுரத்தில கண்டிப்பாக இடம் தீர வேணும் நாலாவதாக என்னன்னா திருவாய் மொழி அருள் செய்கிறார் திருவடிகளினுடைய நமக்கு சாரச் சிறந்தது அவனையே நாம் உபாய உபேகமாக கொள்ள வேண்டும் என்று எல்லா எம்பெருமானு காட்டினார் ஆனால் மனவாள மாமிரிகள் இந்த திருவாயுமூத்தந்தாதி இன்னொரு நிர்பந்தம் என்ன வச்சிருந்தார்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் திருவிடி சம்பந்தமே நமக்கு பேட்டை தரும் என்னவெல்லாம் எம்பெருமானாக திருவாய்மொழியில காட்டுகிறாரோ அதையெல்லாம் நூத்தன் தாதி மனவாள மாமனிகள் காட்டுகிறார் இது ஒரு நாலாவது நிர்பந்தம் கடைசியில் அஞ்சாவது நிர்பந்தம் என்னன்னா இத்தனையும் வெண்பாவில் அமைந்த பாசுரமாக இருக்க வேண்டும் அதுவும் திருவாய்மொழியில அதாவது தமிழ் இலக்கிய இலக்கியங்கள்ல மத்த பாசுரங்கள் பண்றதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்லையா எந்த பாசுரத்துக்குமே நம்ம போறதில்ல ஆனா நமக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை ஆனா நம்ம விட்டுடுவோம் ஆனால் தமிழ் அறிஞர்களை கேட்கணும் டாக்டர் வைத்தமாநிதிஜி போற பெரிய அறிஞர்கள் அவளை கேளுங்க இருக்கிறதுக்குள்ள எதுன்னு கேட்டா வெண்பா பாசுரம் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு நிர்பந்தங்கள் ரொம்ப ஜாஸ்தி இப்படி வரலாம் இப்படி வரக்கூடாது அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு இது வரணுன்ற நிர்பந்தத்தை கூட இதெல்லாம் வரக்கூடாதுன்ற நிர்பந்தம் வெண்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் அது அப்படிப்பட்ட வெண்பாவல பாசுரம் பாடணும் அதுலயும் அந்தாதி அந்தாதின எல்லாருக்கும் தெரியும் முதல் பாசுரத்தினுடைய ஈற்றடி அது அடுத்த பாசுரத்தினுடைய முதலடியில இருக்க வேண்டும் என்று சொல்றாள் ஏற்கனவே அமைஞ்சு போயிடுச்சு எப்ப நம்மாழ்வாருடைய திருவாயுமொழியினுடைய முதல் திருவாயுமொழி ஆயிரம் அந்தாதி அதனுடைய சுருக்கம் அதனுடைய முதல் சொல் கடைசி இவர் வச்சிருக்கிற பொழுது இது அந்தாதி ஆகத்தான் இருக்கணுமே தவிர வேற வழியே கிடையாது ஆக இப்படி ஐந்து நிர்பந்தங்களைக் கொண்டு இப்படி ஒரு திருவாயமொழி நூத்தந்தாதி என்கிற கிரந்தத்தை மணவாள மாமின்கள் அவளை செய்தார் இதுபோல ஒரு திவ்ய பிரபந்தம் நபூத்தோ நவ் பிஷே இது வரைக்கும் அவதரித்ததும் கிடையாது இனிமேல் இந்த மாதிரி அவதரிக்கவும் முடியாது யாராவது முயற்சி பண்ணி வேற எதுக்கெல்லாம் கூட சிலதுக்கெல்லாம் கூட பண்ண பார்த்து ஆனால் கூட ஏதாவது ஒன்னு குறைஞ்சு போடும் ஒன்னு சொற் குறையும் இல்ல பொருள் சுவை குறையும் சொல்லு நம்முடைய கையில இல்லைன்னா அந்த சொல்ல வச்சுதான் பாசுரத்தை பண்ணணும்னு சொல்ற பொழுதோ எத்தனை நிர்பந்தங்கள் வருது அதுவும் தமிழ்ல ஒரு பெரிய கஷ்டம் தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக என்ன கஷ்டம்னா தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு பாசுரத்தை நாம் கொண்டோமானால் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை விட தமிழுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா எதுகை மோனை ரெண்டு வச்சிருக்கா தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல கூட ஏதோ பிராசம்னு சொல்லிடுவாள் அந்த பிராசங்கள் கூட நிர்பந்தமா ஸ்லோகத்துல வரணும்னு கட்டாயமே கிடையாது ஏதோ ஸ்லோகங்களை அப்படியே பண்ணிட்டு போடலாம் ஒரு முப்பத்தோகம் கொஞ்சம் என்ன உண்டு நூத்து கணக்கில் ஆயிரம் புரோசத்தில் ரொம்ப குறைவு இன்னைக்கு அஞ்சு புரோசோ ஆறு புரோசோ உரை நடை கிரந்தங்கள் அஞ்சோ ஆறோ தான் இருக்க நம்முடைய பூர்வாச்சாரிகள் அருள் செய்த கிரந்தங்கள்ல பாருங்களேன் ஆயிரக்கணக்கான இருக்கு ஆனால் மணவாளர் அதாவது எம்பருமான அருளை செய்த என்கிற ஒரு கத்தியமும் வேதாந்த தேசிகர் அருள் செய்த ரகு வீர கத்தியம் இன்னொரு அதுலேயே இன்னொரு வகை கருட தண்டகம் இந்த ரெண்டு மூணு கிரந்தங்கள் தான் உண்டே தவிர ியாளுடைய உயர்வரான் முதல் வரி ஆரம்பிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரியில எதுகை அது மயர்வரா சேர வரணும் இந்த மோனை உயர்வரான் சொன்னா அடுத்தது உடையவன் நடுவில் வருது பாருங்க அந்த ஊவுக்கு ஊ வரணும் மயர் வர மதியனால மறுநன் எவனவன் ஆஹா மாவுக்கு மா வருது இந்த மாதிரி இந்த ஒரு இதுக்கு எதுகைன்னு பேரு அதுக்கு மோனை இந்த மாதிரி எதுக மோனை இல்லைன்னா தமிழ் பாசுரத்தை பாசுரம் என்னமே ஒத்துக்க மாட்டான் சரி இந்த எதுக மோனையில கவனத்தை செலுத்தினுமானா அர்த்தமே இல்லாத போடும் வேடிக்கையா காஞ்சி சுவாமி ஒரு பொத்தம் ஏதோ குரல் சொல்லு அப்படின்னு ஒருத்தனை போய் காட்டானா எதுக மோனையோட சொல்லுவியான்னு காட்டான் உடனே அதுக்கு என்ன நான் சொல்றேனே சுவாமி எழுதி வச்ச ஒரு கிரந்தம் சிறப்புடன் இருந்தால் புறப்பட மாட்டாது எலி அப்படின்னு ஒரு குரல் அப்படின்னு சொன்னா பூனை எலி வழியில் தான் சுவாமியே எழுதியிருக்காரு இதுல ஏதாவது இந்த சொற்குற்றம் உண்டா ஏதாவது உண்டான்னு கேட்டா ஒண்ணுமில்ல இலக்கண புழை துழி எல்லாம் நன்னா இருக்குது ஆனா இது என்ன அர்த்தம் சொல்றதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல இதுல இது சிறப்புடன் பூனை இறப்பில் இருந்தால் புறப்பட மாட்டாது எலி அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு அர்த்தம் செலுத்தணுமானால் அர்த்தம் பிறழ்ந்து போய்விடும் ஆனால் அப்படி அன்றிக்கே அர்த்தத்திலேயும் விசேஷம் இருக்கணும் சொர்க்கத்திலையும் விசேஷம் இருக்கணும் நாம் கிரந்தங்களை பண்ண வேண்டும் அதுல இப்ப உயர்வர உயர்நலம் உடையவன் நம்மாழ்வார் தொடங்கினார் மயரோர மதிலும் பாசுரத்தை போற கூட எழுதல அடுத்ததாக கடைசி பாசுரம் அந்த பாசுரத்தில் என்ன காட்டிருக்காருனா பரநடி மேல் குரு சடகோபன் சொல் வீடு என்கிற சொல்லும் முடிக்கணும் இது அவர் வைத்துக் கொண்டிருந்த நிர்பந்தம் ஆக இந்த நிர்பந்தம் இப்ப தொடர்ந்து சொல் அவருடைய சொல் அவருடைய நினைத்து அதே மாதிரி பாசனத்தை பண்ணிருக்க என்ன பண்ணிருக்காரு பார்ப்போம் என்ன காட்டிருக்காருனா உயர் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேத நேர்கொண்டுத்து மயர் வாராமல் மானிடரை வாழ்விக்கம் வேறாகவே விளையும் வீடு இதுதான் முதல் பாசுரம் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் தான் இப்ப உங்களுக்கு மாதிரிக்காக நான் காட்டுறேன்னு இந்த மாதிரி நூறு பாசுரம் அருளி செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் நெஞ்சிலே நினைத்து பாருங்கள் உயர்வர உயர் ஆரம்பிச்சார் அதனால மனவாள மாவர்கள் என்ன பண்ணினார் உயர்வே பரன்படியை ஆரம்பிச்சார் இது பாதுகா ஆரம்பிக்கிற சொல்ல அவருடைய இதா இருந்தது மட்டும் இல்லை அவருடைய மட்டும் இல்ல மேல என்ன ஆச்சு இந்த உயர்வே பரண்படியை என்ன ஆரம்பிச்சால அதற்கு சேர அமைக்கணும் அதனால என்ன ஆச்சு உள்ளது அதுலயும் கூட இவருக்கு ஒரு சொத்தந்தமா ஒரு எழுத்தை இவர் போட்டுக்க முடியாது அதுவும் உக்காரத்தில் இருக்கணும் சரி உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர் வெண்பாவா இருக்கிற அப்படின்னால அந்த இடத்துல எதுகே வந்து அதுக்கப்புறம் வாராமல் மாநிலரை வாழ்விக்கும் ஆரம்பிச்சார் வாராமல் அதுக்கு வரணும்ாராமல் நாலாவது வரியில அதுக்கு தகுந்த எதிரை வரணும் அதுக்காக வேறாகவே கடைசியில் கொண்டு போய் வீடு முடிக்கிறார் இந்த வீடு கடைசி பதத்தை முடிச்சபடினால அதற்கு மோனை இன்பத்துக்காக வேறாகவே வக்காரத்தில் சொல்லணும் எத்தனை இம்சம் பாருங்க சாதாரண ஒரு கடலாசி நமக்கு என்ன எழுதிவ் வயசுல ஆரம்பிச்சு பேசி வயசுல முடிச்சு இப்படித்தான் சாதாரண எழுத்து எழுதினா இப்படி எழுதுவோம் உள்ளதெல்லாம் வேறா அதுக்கு வேற ஆகவே கீழே வேறவேனா அதுக்கு மேல வாராமல் என்ன இப்படி நிர்பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார் இது வெறும் சொல்லுக்கு உண்டான நிர்பந்தங்கள் மட்டும் இது இதுக்கு மேலே பொருளுக்கு உண்டான நிர்பந்தங்கள் என்று பொழுது பாருங்கள் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் என்ன நம்மாழ்வாருடைய திருநாமத்தை இங்கே அமைத்திருக்கிறார் அதிலேயும் இந்த பத்து பாட்டு சாரத்தை எப்படி காட்டினார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவிக்கிறது எம்பெருமான் பராமரி காட்டுறார் அதுவும் எப்படி காட்டுறாருனா ஈடுபாடுகிற இன்னொரு பெரிய விஷயம் இந்த திருவாயுமன் நூத்தந்தாதி என்கிறது ஈட்டினுடைய சங்கத்தியினுடைய தொகுப்பு என்பதாக பிள்ளைரோகன் ஜியர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது காட்டினார் அதாவது ஒவ்வொரு பதிகத்தினுடைய ஆரம்பத்திலேயும் ஈட்டு ஈடு முப்பத்தாறாயிரம் படி திருவாயு மொழி ஆயிரத்துக்கு பத்து பத்து பாட்டுக்கு ஒரு திருவாய்மொழி ஒரு ஒரு பதிகம் சொல்றோம் இந்த பத்து பாட்டுக்கு முன்னால ஒரு அவதாரிக்க சாதிப்பர் ஈட்டுல என்ன சொல்லுவார்னா அந்த பத்து பாட்டுல என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் ஒரு பக்கத்திலேயோ ஒன்றரை பக்கத்திலேயோ விளக்கமாக அப்படி அந்த நம்பர்களை அறுவடை செய்வார் அதுக்கு என்ன பேருனா அது பிரவேசம்னு பேரு பிரவேசம் ஒரு ஒரு திருவாய் மொழிக்கும் முன்னுரை அந்த முன்னரைக்கத்தான் பிரவேசம் சாரத்தை தான் மணவாள மாமணிகள் இந்த நூத்தந்தாதி பாசுரமா அருள் செய்திருக்கிறார் என்ன ஆச்சரியா அவர் ஒன்றரை பக்கத்துல சொன்னத்தை இவர் ஒரு வரியில சொல்லணும் அதுதான் இவருடைய முக்கிய முக்கியமான காரியம் அது என்ன பண்ணினார் இந்த ஈட்டு பிரவேசம் முதல் பதிகத்துடைய சாரத்தை நம்மளே அருளி செய்கின்ற பொழுது அதனுடைய ஈட்டு பிரவேசத்தில சங்கத்தியை தெரிவிக்கிற பொழுது சுருத்தி சாயையாலே இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் இந்த பதிகத்திலே நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அவர் உயர்நல உயர்வர உயர் உளன் சுடர்மிகு சுருதியுள் அப்படின்னு காட்டியிருக்கார் நம்மாழ்வார் ஆக சுடர்மிகு சுருதியுள் உடன் என்னால் அந்த வேதத்திலே எப்பெருமான் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறான் என்று வேத பிரக்கிரியாலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டான் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொன்ன திருவாய்மொழிகள் இன்னும் மூணு திருவாய் இருக்கு இரண்டாம் பத்துல இரண்டாவது திருவாய் அது திண்ணன் என்கிற திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய பரத்துவத்தை அவதாரங்களைக் கொண்டு இதிகாச புராணங்களைக் கொண்டு அங்கே நிர்ணயிக்கிறார் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நம்மளை ஈடு முப்பத்தாறாயிரம் பிரவேசத்துல காட்டுறார் அனைவரமே என்கிறது அதுவும் கூட எம்பெருமானுடைய பரத்வத்தை இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய் மொழி அதுவும் கூட எம்பெருமானுடைய பரத்வத்தை தான் தெரிவிக்கிறது அது எம்பெருமானுடைய மோட்ச என்கிற அந்த பரத்துவத்தை தெரிவிக்கிறது அங்க காட்டியிருக்கார் இன்னும் ஒரு திருவாய்மொழி நாலாம் பத்து அது பத்தாம் திருவாய் மொழி ஒன்றும் தேவம் என்ன அது திருக்குறுகூர் எம்பெருமானை பத்தின திருவாய் மொழி என்ன பண்ணினான்னா அச்சாயாம் பரத்வம் என்ன அச்சாவதாரத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டுகிறார் ஈடு முப்பத்தாறாயிரம் காட்டின விஷயம் ஆஹா உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியிலே எப்படி காட்டினார் நம்மாழ்வார் என்னால் வேதங்களிலே எம்பெருமானுடைய பரத்வமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதத்தான் பத்து பாட்டிலே நம்மாழ்வார் அருளி செய்தார் என்ன ஈடு படி முதல்ல தொடங்குகிற பொழுது பிரவேசத்திலேயே காட்டினார் அது அப்படியே மனுவாள இங்க எப்படி காட்டினார் பாருங்க உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உள்ளதெல்லாம் தான் கண்டவரார் மனவா நம்மாழ்வார் நம்மாழ்வார் எம்பெருமான் மயர்வர மதில் மறுபடியினாலே அவன் தானே தன்னுடைய சொரூபம் ரூபம் குணம் விபூதி இவர்களையெல்லாம் காட்சி நான் உள்ளபடியே கண்டார் ஆழ்வார் உடனே எப்படி தெரிவித்தார் நான் உயர் கொண்டுரைத்து அதுதான் முக்கியமான விஷயம் அது ஈட்டல இருக்க இந்த பதிகத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டான் உயர் வேதனேர் கொண்டுரைத்து இந்த பத்து பாட்டினுடைய சாரம் அத்த ஒரு வரி கூட இல்லை முக்கால் வரின்னு சொல்லணும் அதுல காட்சினா உயர் வேத நேரு கொண்டுரைத்து மயர் வேதம் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேற ஆகவே விளையும் வீடு ஆக நம்ம ஆழ்வாருடைய சொல் அது காரணமாகவே நமக்கு மோக்கம் சித்திக்கும் நம்ம ஆழ்வாருடைய சொல்லை நாம் கற்றுக்கொண்டு விட்டோமானால் நமக்கு எம்பெருமானே வேண்டாம் ஆழ்வாருடைய திருவாக்கே போறோம் நம்முடைய மோக்கத்துக்கு என்ன இந்த பத்து பாட்டு சாரத்தை இப்ப மு கடைசி சொல்லு அது ரெண்டும் அதே போல இந்த பத்து பாட்டு சாரத்தை காட்டினது என்ன நம்மாழ்வாருடைய திருநாமத்தை இடம் பெற்றது என்ன அதுக்கு மேலே இதுல அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு வேற்றை தரும் என்று காட்டினது என்ன கடைசியாக இதை வெண்பாவிலே அமைத்த ஒரு அந்தாதியாக அமைத்தஞ்சு நிர்பந்தங்களும் இந்த முதல் பாட்டு காட்டின இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் காட்டிட்டு போகணும் இன்னும் தொண்ணூத்தொன்பது பாட்டு இருக்குது ஒரு பாட்டுக்கு எவ்வளவு நாழி ஆச்சுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க பாட்டுக்கும் இந்த மாதிரி காட்டுனா எத்தனை நாழியாகும் அப்ப என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சி இதுக்குன்னு தனியா ஒரு இருபத்தி ஏழு வைக்க வேண்டாமா இந்த திருவாரூர் நூத்தி அதிக்காக என்ன நாம் கொள்ள வேண்டும் ஆக ஒரு விடையும் தெரிவித்து இது வெறும் ஒரு காட்டினது ஆனால் இது மட்டும் அல்ல ரொம்ப நுட்பமான சில விஷயங்களெல்லாம் மனவாள மாமினிகள் அதாவது தம்முடைய நூத்தந்தாதி மிக அற்புதமாக அதை எப்படி நூத்தந்தாதி பாசனம் ஒரு வரியில காட்டுறார் சாரத்தை என்கிற பொழுது அதுல கூட மிக அழகாக அர்த்த விஷேகங்களை எல்லாம் காட்டியிருக்கார் ஒரே ஒரு பதிகத்தினுடைய சாரம் அதை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல தெரிவிக்கிறேன் நம்மாழ்வார் கம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவித்தார் முதல் பதிகத்திலே உயர்வர உயர்நலம் என்கிற இரண்டாவது வீடு மின் திருவாய்மொழி அவன்னை எப்படி பத்து வருதுன்னு கேட்டாலும் உடனே அவனுடைய சௌலபியம் பத்துடைய அடியவருக்கு எளியவன் என்று மிகவும் எளியவன் அவன் ஆர்வமானாலும் பத்தலாம் என்று ஆழ்வார் அருள் செய்து விட்டார் அப்படி சொல்ற பொழுது நடுவில் ஆழ்வார் என்ன பண்ணினார் பெருநிலம் கடந்த நல்லடி போது தழுவன் வணங்குவன் எருமான திருப்படிகளை நான் தழு வேணும் வணங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட திருவாய்மொழியிலே தெரிவித்தார் காட்சி கொடுக்கல ஏன்னா மானசமாக ஆழ்வார்க்கு அனுபவத்தை கொடுத்தானே தவிர சாட்சாத்தாக இன்னும் வந்து சேரல்ல அந்த சேரல்ல உடனே ஆழ்வார்க்கு என்ன தோணித்து துக்கம் அதிகமாயிடு உடனே என்ன பண்ணார் அந்த எம்பெருமானை குறித்து தூது அனுப்பினார் என்னுடைய பறவைகளை பார்த்து நீங்கள் போய் எம்பெருமான சொல்லுங்கள் இந்த மாதிரி உன்னை பிரிந்து ஒருத்தி நாய்க்கி பாவத்தில் ஆழ்வார் தூதனுகிறார் அது மேல தூதை பத்தி கூட கொஞ்சம் விளக்கம் நினைச்சிருக்கேன் அவகாசம் கிடைச்சா பார்ப்போம் அப்படி தூது அனுப்புகிறார் உடனே தூத அனுப்பின உடனே ஆழ்வாரோடு கலப்பதற்காக எம்பெருமான் வந்துட்டான் அடுத்தது இப்ப நான் பார்க்க போறது ஐந்தாவது திருவாய்மொழி நாலாவது அஞ்சிரேமாராயிரம் தூது அனுப்பிச்சுட்டார் தூது அனுப்பிச்ச உடனே எம்பருமான் ஓடி வந்துட்டான் ஓடி வந்த எம்பெருமானது ஆயிட்டு பெருமைக்கு கேடு வருமே என்று நினைச்சல் விட்டார் ஆழ்வர் என்ன பண்ண இந்த எம்பெருமானுடைய நாம் கலக்கணும் ஆகப்பட்டோம் ஊரார் எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஊருண் கேணி என்று சொல்றாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குளத்துல போய் ஆறாவது நச்சு மருந்தை கலப்பணம் அப்படி கலந்தாலும் என்ன ஆகும் ஒத்தருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும் அது போல பரம விலக்கணனான எம்பெருமான் அந்த எம்பெருமானோடு போய் பொய் நின்ற ஞானம் கொல்லா ஒழுப்பு அழுக்கு உடம்பு எச்சில் வாய் என்று இப்படி இருக்கிற நாம் போய் எம்பெருமானோடு கலந்தால் கடைசியில என்ன ஆயிடும் எம்பெருமானுடைய பெருமைக்கு கேடு வரும் அதனால எம்பெருமானே உன்னோடு நான் கலக்க மாட்டேன் என்று ஆழ்வார் விலகியோட ஆரம்பிச்சுட்டேன் பண்றதுக்குத்தான் ஆழ்வார்க என்ன பேரு நைச்சியு சந்தானம் பெருமைச்சிருக்கான் நைச்சியானுசந்தான நீச்சன் நீச்சன் நீச்சன் என்று தம்மை நினைத்துக் கொண்டு அனுசந்தானம் பண்ண ஆரம்பிச்சு ஐயோ நீ உயர்ந்தவன் நானும் நீச்சன் இப்படிப்பட்ட உம்மோடு நான் கலக்க கூடாது ஆழ்வார் விலகி ஓடுகிறார் இந்த மாதிரி ஒரு இல்ல இரண்டு இடம் இல்ல திருவாய்மொழியில பல பல இடங்கள் உண்டு மூன்று தத்துக்கு பிழைத்தா என்ன கூட அழகாள பெருமாள் நாயினார் ஆச்சாரியத்துல காட்சி இருக்கார் அதெல்லாம் வேண்டாம் இந்த ஒரு இடம் என்ன ஆழ்வாருக்கு வளவேழுலகு தரையெடுத்தது அப்படின்னு சொல்லுவா வளவேழுலகு தரையெடுத்ததுன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா வளவேழுலகுனு ஒரு வார்த்தையான வளவேழுலகுன்னு வார்த்தை இல்ல வளவேழுலகு என்று தொடங்குகின்ற திருவாய் மொழியிலே ஆழ்வாருக்கு இந்த நைச்சான சந்தானம் ஏற்பட்டபடியினால எங்கெல்லாம் நைச்சான சந்தானமோ அங்கங்கெல்லாம் ஆழ்வாருக்கு வளவேளு என்ன அப்படி ஒரு விஷயம் நம்ம ஆச்சாரியால் ரொம்ப ரசமா அனுபவிப்பார்கள் அது தனி விஷயம் இப்ப ஆழ்வாருக்கு உடனே என்ன ஆயிடுது நைச்சான சந்தானம் தலையடுத்து எம்பருமானோடு கூட மாட்டேன்னு ஆழ்வார் ஓட ஆரம்பிச்சுட்டார் என்ன சொல்றார் வளவேளுகின் முதலாய பானோரையை அறிவினையேன் களவேழ்வன்னை தொடுகுண்ட கள்வாயன்பன் நியாயமாக அந்த எம்பருமான சொல்ல வேண்டிய பாசுரம் அது களவேள்வண்ண தொடுகுண்ட கழ்வா அப்படின்னு யார் சொல்லணும் யசோத சொல்ல வேண்டிய பாசுரம் அத்தப்போ என்பாயாலும் அறிவின ஏன் அருவினையன் மகா பாப்பத்தை பண்ணின நான் என்று சொன்னார் அதுக்கு மேல களவேழ்முருவல் பின்னைக்காய் வல்லான் ஆயர் தலைவனாய் இளவேகேழன் கழுவிய எந்த என்பன் நினைந்து நினைந்தேன் நப்பின் பிராட்டி சொல்ல வேண்டிய வார்த்தையை போய் நான் சொன்னேன் ஏழு எருதுகளை அழைக்கணவனே சொல்ல வேண்டிய வார்த்தை அது ஆறு சொல்ல வேண்டிய வார்த்தை நப்பின்மை சொல்ல வேண்டிய வார்த்தை ஆனால் என்ன பண்ண என் போய் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு ஆழ்வார் என்ன பண்ணார் உன்னோடு நான் கூடவே மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு ஆழ்வார் ஓட ஆரம்பிச்சார் வார்த்தா நம்பருமா தினடா ஆழ்வாரோடு கலக்கலாம்னு இவ்வளவு ஆசையா நாம் வந்தோம் ஆழ்வாரும் நம்மோடு கலக்கணும்னு தான் தூது விட்டார் சரி இப்ப கிட்ட வந்தா இவர் ஓடுறார் எப்படியாவது இவரை சமாதானம் படுத்தணும் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஆழ்வாரோ இவர்கிட்ட வரமாட்டே என்றார் எம்பருமான் கிட்டையே நின்னுட்டு அந்த காலத்துல சொல்லணும் நின்று இப்படிதான் வச்சிருந்தார் காரணங்கள் வேற ஏன் அப்படி இப்படி நின்று கைகட்டி வாய்ப்பொத்தி பார்த்து சொல்லணும்னா அதெல்லாம் என்னமோ பெரிய பண்ணையார் கியோடலிசம் சொல்லிட்டு போயிடறான் அதெல்லாம் அர்த்தம் இல்ல அவர்கள் இருக்கிற சூழ்நிலை வேற அவர்களுடைய அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு பழகி போன சில கிருமிகள் எல்லாம் நம்மிடத்துல எங்கே தொத்திக் கொண்டு விடுமோ என்பதுனால அப்படி வாய மூடினு பேசணும் அந்த விஷயங்கள் வேற இருக்கட்டும் எப்படியாவது இவரை தம்மோடு சேர்த்துக் கொண்டு விட வேண்டும் ஆயிரம் நம்மளை ரொம்ப அழகாக இதுல ஒரு பாசுரத்தை நிதான பாசுரமாக வைத்து அற்புதமான அர்த்தம் காண்பிக்கிறார் ஆழ்வார்த்தான் என்னோட கூடவே வாண்டான் ஆனாலும் கொஞ்சம் வார்த்தை மட்டும் சொல்லணும் கொஞ்சம் நில்லும் சொன்னாங்க சரி அப்படின்னு ஆழ்வார் நின்றுட்ட ஓட பார்த்தவர் கொஞ்சம் நின்னர் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை உங்களிடத்தில் கேட்டு தெளிது இருக்கு எம்பருமானுக்கு சந்தேகம் ஆழ்வார கேக்கிறேன் என்ன சந்தேகம் ரொம்ப நாளைக்கு முன்னால பிரளைய காலம் ஏற்பட்ட பொழுதோ நான் இந்த பூலோகத்துல இருந்த மண்ணை எல்லாம் அது உமக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆஹா நன்னா தெரியுமே நன்னா தெரியும் நான்தான் பாசுரத்துல பாடி இருக்கேன் நளிறமதி சடையணன் நான் முக தளிரொலியுமையவரது தலைவனும் முதலா இந்த ஒரு பொருள் புறப்பாடு முழுவதும் திருவாசிரியத்துல பாடியிருக்கேன் ஆயினால பிரளைய காலத்திலே நீ மண்ணை உண்டா என்கிற விஷயம் எனக்கு நன்னாவே தெரியுமே இப்ப அதுக்கு என்ன விசாரம் என்ன ஆழ்வார் கேட்டார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தபடியாக இந்த கிருஷ்ணாவதாரத்திலே நான் வெண்ணை உண்டேனே அது உமக்கு தெரியுமான்னு கேட்டான ஐயோ அது தெரியுமாவா அந்த மோகித்து மோகித்து விழுந்திருந்தேன் இப்பத்தானே என்ன எழுப்பினான் எளியவன் மற்றொரு கடைவண்ண கலவினில் உறவிடை ஆப்ண்டு மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த சரித்திரத்தை எனக்கு அந்த சரித்திரமா தெரியாது நான் மிக மிக ஈடுபட்டதே உன்னுடைய அந்த சரித்திரத்துல தானே ஆயினாலே நீ வெண்ணை உண்டா என்பதும் எனக்கு நன்னா தெரியும் என்று ஆழ்வார் தெரிவித்தாரா உடனே எம்பெருமான் கேட்டானா ஆமா சரி இருக்கு ஒரு ரெண்டுத்துக்கு என்ன சேர்த்து ஒரு காலத்திலேன் பிற்காலத்திலே நான் வெண்ணெய் உண்டேன் என்ன காரணம் நீ என்ன கேட்ட எப்படி உண்டவன் நீ ஆகினாலே நீ தான் காரணம் சொல்லணுமே தவிர நீ வெண்ணை உண்டதற்கு என்ன காரணம் நான் எப்படி சொல்றது அதனால நீயே சொல்லு அப்படின்னா எம்பருமான உடனே எம்பருமான என்ன பண்ணினானா இப்படி வைத்துக் கொள்ளுமே இப்படி கொள்ள கொள்ளலாமா நான் பிரளைய காலத்துல அப்படி மண்ணையெல்லாம் எடுத்து சாப்பிட்டேனா எல்லா மண்ணையும் வயித்துக் கொள்ள வச்சிருந்தேன் பிரளயம் முடிந்தவாறு அத்தனையும் மறுபடியும் வழிநாடுக்கானு உமிழ்ந்து விட்டேன் ஆனாலும் எனக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னா இத்தனை மண்ணையும் சாப்பிட்டோம் உமிழ்ந்த பொழுதோ அத்தனை மண்ணையும் உமிழ்ந்தோமா இல்ல ஏதாவது கொஞ்சம் மண்ணு என்னுடைய வயத்துக்குள்ளயே தங்கி போயிட்டான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மண்ணு வயத்துக்குள்ள தங்கி போய்ட்டோம்னா அது ஒரு பெரிய வியாதியை உண்டாக்கணும் என்னன்னா அது அதுக்கு தான் பேரு மாந்தம் பேரு சோகைன்னு பேரு வயதுக்குள்ள மண் இறக்கி போய்டோம்னா உடம்பு பளுத்து போடும் ரத்தம் எல்லாம் சுண்டி போடும் ஒன்னும் பார்க்கறதுக்கு மண்சாலி அழைச்சி போடுவா அதுக்கு ஒரு மாதிரி அது ஒரு ஒரு நிலைமை அது ஆக வயத்துக்குள்ள மண் தங்கி போய்டும்னா அது பெரிய ஆபத்தை விளைத்து விடும் அதனால என்ன பண்ணினேன்னா அந்த மண்ணு மண் தான் ஒருவேளை நமக்கு வயத்துக்குள்ள கொஞ்சம் மண் தங்கி இருந்ததுன்னா இந்த மண் வயத்துக்குள்ள தங்கி இருக்க கூடாது அதை எப்படியாவது வெளியில போனோம்னு தோடணும் வெளியில கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த காலத்துல வைத்தியால போய் பார்த்தா என்ன பண்றது வயிறுக்குள்ள மண் போயிடுச்சு சாமி என்ன பண்ணலாம்னு கேட்டா வைத்தியர் என்ன சொல்லுவார் கொஞ்சம் நிறைய வளக்கண்ண கொடுத்தோம் இத்த சாப்பிடுன்னு இல்ல நிறைய கடுக்காய் அரைச்சு இத்த சாப்பிடுன்னு சொல்லுவார் இத்தான் சாப்பிட்டா என்ன ஆகும்னா நிறைய பிரவருத்தி ஆகும் ஆச்சுன்னா அந்த மண்ணன் சேர்ந்து பீரிட்டு வெளியில வந்துவிடும் என்ன பண்றதுன்னா இந்த மண்ணு வயிற்றில தங்கி இருந்ததுன்னா அதுல வெளியில வர்றதுக்காக சில மருந்துகள் சாப்பிடறது உண்டு அது தெரியுமா உமக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆழ்வார் அத்தையும் சொன்னார் ஆஹா இப்ப ஏன் வெண்ணெய் உண்டேன்னு கேட்டேன் சொல்றேன் ஒரு காலத்துல மண்ணை உண்டேன் அந்த மண்ணு ஏதாவது வயிற்று தங்கிட்டு அதுவும் வெளியில வந்து இந்த வெண்ணையை நான் உண்டேன் என்று சொல்லலாமா ஆழ்வாரை கேட்கிறான் என்ன கேட்கிறான் இந்த வெண்ணையை உண்டது எதற்காக மண் தான் சோர்ந்தது அது சிறிதும் அண்டா வண்ணம் மனிதக்கு ஆகும் பீரி சிறிதும் அண்டா வண்ணம் இதுதான் இந்த பாசுரத்தை அப்படியே காட்டினார் உண்டாய் உலகேழு முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறு மனிஷர் ஒலையாக்க நிலையை தீ மண்தான் சோர்ந்ததுண்டேலும் மனிஷக்காகும் பீறு சிறிதும் அண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே நெய்யூன் மருந்தோ மாயோனேன்ற எம்பருமாந்தோம் சொன்ன இது மருந்துன்னு ஆனா வயத்துல தங்கி இருக்கிற மண்ணானது வெளியில வந்து விடட்டும் என்பதற்காக நான் உண்ட மருந்து என்ன இந்த நெய்யை சொல்லலாமா இந்த வெண்ணைய சொல்லலாமா கேட்டான் உலகே என்னைக்கு மண்ண சாப்பிட்டி என்ன சாப்பிட்டனி அஞ்சு வயசுல ஒருத்தான் பத்து வயசா முழு வைத்திர போய ஐம்பது வயசுலயா அதுக்கு மருந்து கேட்ப அது போல இந்த இடத்தை என்னைக்கோ பிரழைய காலத்துல மண்ணை சாப்பிட்டே அதுக்கப்புறம் என்னைக்கு துவாபர யுகத்தில கலியுகத்திற்கு தோல் தீண்டியான இந்த துவாபர யுகத்தில நீ அவதரித்த பொழுது அன்றைக்கென்னோ நீ வெண்ண சாப்பிட்டாய் இதுக்கு அதுக்கே என்ன சம்பந்தம் அதனால ஒரு சம்பந்தமும் கிடையாது மண் தான் அது நெய்யூன் மருந்தோன்னா மருந்து அன்று இந்த வாட்டுக்கு இவ்வளவு அழகாக எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் இடையே நடந்த சம்மாதமாக வைத்து எம்பெருமான் இது மருந்தாக தெரிவிப்பதாகவும் அத்தை ஆழ்வார் அல்ல அல்ல நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்துட்டாரான் உடனே எம்பெருமான் கேட்டான் என்ன கேட்டா அப்ப மண்ணி வெண்ணையா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மருந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்ப கேட்கறேன் வெண்ணை சாப்பிட்டதுக்கு என்ன காரணம் ஒன்னும் நான் சொல்ற காரணத்தை ஒப்புக்கொள்ளும் இல்லையா நீர் காரணம் சொல்லும் வெண்ணைய நான் ஏன் சாப்பிட்டேன்னு காரணம் சொல்லும் என்ன அப்படி ஆழ்வார பார்த்து கேட்டான உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார் அப்பா வெண்ணையை சாப்பிட்டதுக்கு காரணமா வேணும் எத்தனையேனும் தாழ்ந்தவர்கள் இதற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லும்படியான இடையர்கள் அவர்கள் தொட்டு தொட்டு உண்டாக்கின கைப்பட்டு உண்டாக்கின திரவியம் அதை சாப்பிடுறதுல உனக்கு ஆசை அதனால தான் வெண்ணையை சாப்பிட்டே தவிர இந்த உண்டை பிரளைய காலத்துல மண்ணை உண்டது அதற்கு மருந்தாக வெண்ணெய் உண்டது வெறும் பொருளி அதெல்லாம் தப்பான விஷயம் என்ன விஷயம்னா எத்தனையேனும் தாழ்ந்தவர்கள் அவர்கள் கையாலே தொட்டு உண்டாக்கின ஒரு திரவியம் இருக்க அந்த தவியம்னா உனக்கு ரொம்ப விசேஷம் அதுல உனக்கு ரொம்ப ஆசை வஸ்தான் வெண்ணையே தொட்டு தொட்டு உண்டாக்கினதுன்னு சொன்னதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ மற்ற வஸ்துக்கள்லாம் தொட்டு உண்டாக்கவானா இந்த வெண்ணைய மத்தில என்னன்னா தொட்டு தான் உண்டாக்கணும் ஏன்னா பால் தயிர் எல்லாம் அப்படியே கடைஞ்சி விடலாம் கையை போட நுழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த வெண்ணை மட்டும் என்னன்னா கடைஞ்சி அப்படி திரளபொழுது சேர்த்து வச்சிருக்கலாம் பல்லா பல்லாவா சேர்த்து வச்சிருக்கலாம் இப்படி அடியவர்கள் கைப்பற்ற திரவியம் இல்லையோ அது இவர்களோட தாழ்ந்தவர்கள் இல்லையே அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்கள் கைப்பற்ற திரவியம் அத்த நான் சாப்பிடணும் என்பதற்காகத்தான் எம்பருமான் என்ன பண்ணினான்னா இப்படி வெண்ண உண்டதாக ஆழ்வார நமக்கு பெரியவர்கள் காட்டியிருக்கிற ஆச்சாரம் எந்த வசவையும் இன்னொருத்தர் கொடுத்தா அலம்பிதான் உபயோகப்படுத்திக்கணும் சொல்ற ஆனா ஆணின்மேயே ஐந்து அவத்துள் நின்ன தூய்மை நீ என்று சொல்லப்பட்டபடி இந்த தயிர் பால் மோர் இதெல்லாம் நம்ம அப்படியே கடையிலே நேர வாங்கினான் அப்படியே உபயோகப்படுத்தலாம் தயிருக்கு தோஷமே கிடையாது நேர கடையிலேயே வாங்கி உபயோகப்படுத்துவா தயிர் அந்த காலத்துல பாலன்னால் எம்பெருமானே அவர்கள் கைப்பற்ற திரவியத்தை உகந்து கொண்டா அதனால நமக்கே என்ன பண்ணா ஆச்சார விவகாரத்துல அதை நாம் ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த தயிரோ பாலோ வெண்ணயோ அப்படியே நாம் வைதிகர்கள் கூட எந்தவித தோஷமும் கொள்ளாமல் சொல்லாமல் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றேன் அவனுக்கு ஆழ்வார் என்ன பதில் சொல்லிட்டார் அவர்கள் இப்ப நீ சொ இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லையே அப்புறம் மாத்திக்கெல்லாம் மாட்டிறேன் அதான காரணம் நிச்சயமா அதான் காரணம் என்ன காரணம் சொல்லும் மிகவும் தாழ்ந்தவர்கள் அவ தொட்ட திரவியம் கைப்பட்ட திரவியம் அந்த பொருள் எனக்கு உனக்கு பரம உத்தேசம் அவ்வளவுதானே அப்படின்னு அவ்வளவுதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அப்ப தாழ்ந்தவர்கள் கைப்பற்ற திரவியமே எனக்கு உத்தேசம் என்னால் நீர் தாழ்ந்தவரான நீர் எனக்கு எவ்வளவு உத்தேசம் சொல்லுவோன்னு கேட்டாங்க வர்கள் கைப்பட்ட பொருளே எனக்கு பரம உத்தேசமா இருந்தால் அந்த தாழ்ந்தவர்கள் எனக்கு எவ்வளவு உத்தேசம் நீர் தாழ்ந்தவர் தானே அப்ப நீர் எனக்கு ரொம்ப உத்தேசம் தான் பாருங்க எனக்கு நீர் என்னை விட்டு நீர் அகன்றீரானால் திருவாய்ப்பாடியில் எனக்கு வெண்ண கிடைக்க கூடாதுன்னு யார் விலைக்கு வச்சாலும் அவ போன நரக்கத்துல உங்க தழுவிடுவே திருவாய்ப்பாடியில வெண்ண விளக்கினார் தள்ளுவது என்று எம்பெருமான் தெரிவித்தாழ்ந்தவர்கள் கைப்பட்ட திரவியத்திலேயே எனக்கு உத்தேசத்தை உண்டு தாழ்ந்தவரான உங்கடத்துல எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அப்ப நீர் விளக்கினால் என்ன ஆச்சு வெண்ணையை போல என்னோ அப்படின்னு எம்பெருமான் சொன்ன உடனே ஆழ்வாரால ஒண்ணுமே பண்ண முடியலை இப்ப என்ன ஆச்சு தன்னுடைய சௌலபியத்தை ஆழ்வாருக்கு காட்டினான் இந்த இவ்வளவு நேரம் சொன்னேன் ஆறாயிரப்படி என் வளவேளுகன் முதலாய வானோரையை பாசுரத்தினுடைய திருவாயுமணியினுடைய பிரவேசத்துல இப்படி எல்லாம் எம்பெருமான் ஆழ்வாரோடு அனுபவம் பண்ணினான்னு நம்மளை அற்புதமாக காட்டினார் இது அத்தனையும் சேர்த்து ஒரே பாசுரத்துல மனவாள மாமிரிகள் நூத்தந்தாதி எப்படி காற்றார்னு பாருங்கள் வளம் மிக்கமால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கூடுருவோர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறனே நீடிலகு சீலத்தால் பாங்குடனே பரிந்து என்று வளம் மிக்க மால் பெருமை அந்த எம்பெருமானுடைய மேன்மையை நினைத்தார் மண் உயிரின் தன்மை தன்னுடைய ஜீவாத்மாவானுடைய தன்னுடைய தாழ்வு அத்தை நினைத்தார் அத்தை உளமுத்து ஊடுருவார் என்ன பண்ணினார்ன்னா ஆழ்வார் தளர்வுத்து நீங்க நினைத்தார் ஆழ்வார் ஓட ஆரம்பிச்சார் அப்படிப்பட்ட நீங்கள் மாறனை என்ன பண்ண எம்பெருமான் இந்த ஒரு சப்தம் இப்ப இத்தனை நாள் அடிஎன் விவரித்தையும் அந்த ஒரு எழுத்துல அடைக்கிட்டார் என்ன அர்த்தம் என்னால் அடியவர்களிடத்திலே அன்பு உடையவன் வியாமோகம் உடையவன் மால் என கருமை பெருமை மையலுமாம் என்று நிகழ் சொல்றது அதுல மையல் என்கிற ஒரு சொல்லை முக்கியமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அடியவர்கள் என்னால் எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமோ அப்படிப்பட்டவன் ஆகையினாலே அந்த மாறனை மால் அடியவர்களிடத்துல அன்பு உடையவனான எம்பெருமான் எதை காட்டினான் தன்னுடைய நீடலகு சீலம் இந்த சீலத்தை காட்டினான் சீலம் என்ன அறப்பெரியவன் தாழ்ந்தவர்களோடு இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுதல் என்கிற திருக்கல்யாண குணம் இருக்கிறது அதுக்குத்தான் சீலம்னு வேறு அத்த எம்பெருமான் காட்டினான் அதத்தான் நம்பள காட்டினார் ஈடு முப்பத்தாறாயிரம் அடியில் அத்த அப்படியே இங்கே மனவாள மாமனிகள் நீடலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் அப்படி என்ன பண்ணினான் எம்பெருமான் தன்னுடைய சேர்த்துக் கொண்டான் எம்பெருமான் அவர்கள் வைத்து மணவாள மாமனிகள் மிக அற்புதமாக காட்டி அருளினார் அதையும் கூட வளைவேலகின் முதலாயா என்னும் அந்த பதிகத்தை தொடங்கினார் நம்மாழ்வார் அதனால இவரும் வளம் மிக்க தொடங்கி இருக்கார் அதேமோல பல்லாருக்குள்ள பறிவதேன்னு முடிச்சார் இந்த பத்து பாட்டை இவரும் பறிந்து முடிச்சார் இது இந்த மத்த நிர்பந்தங்கள் தொடர்ந்து கூட வந்துட்டே இருக்கு ஆஹா இப்ப என்ன ஆச்சுன்னா எம்பருமான பார்த்து ஆழ்வார் ஓடினார் எம்பெருமான் என்ன பண்ணினான்னா ஆழ்வாரை தன்னுடைய சீலகுணத்தை காட்டி சேர்த்துக் கொண்டான் இந்த ஒரு விஷயத்தை காட்டினார் இதே மாதிரி இன்னொரு இடம் அந்த இடத்துல என்ன விஷயம் காட்டா எம்பருமானு இப்ப அழா ஆரம்பிச்சுட்டான் ஆழ்வார் அழுதார் முதல்ல இப்ப எம்பருமான அழா அரஞ்சுட்டான் அது அடுத்த இன்னொரு பதிகம் அது அந்த பதிகத்துல என்ன உடனே ஆழ்வார் எம்பெருமான பார்த்து அப்பா நீத்தப்படாதே என்ன எம்பருமான பார்த்து ஆழ்வார் சொன்னார் என்ன அற்புதமான இது இரண்டாம் பத்திர ஐந்தாவது திருவாய்மொழி இந்த திருவாயுமொழியில ஒரு சின்ன விஷயம் நேர பார்க்கிற பொழுதோ பாதுரத்தை பார்க்கிற பொழுதும் சேராத விஷயமோ என்று தோன்னும்படி இருக்கும் பாகுரத்தில் என்ன இருக்குதுன்னா பைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகம் வைகள் தோறும் அமுதாயவானேரேகுந்தா வரும் தீமையுண் அடியார்க்கு தீர்த்து அசுரக்கு தீமைகள் பிடித்தேன் கோள் சிக்கனவேதி எல்லாம் விட்டுடுவோம் கடைசியில அந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள் உன்னை நான் பிடித்தேன் கோள் சிக்கனவே என்று உன்னை நான் கெட்டியா பிடிச்சுட்டேன் எம்பெருமான போய் நாம பிடிக்கலாமா எம்பெருமான் நம்மை பிடிக்க வேணுமே நம்முடைய ஸ்ரீகைஷ்ண சம்பிரதாயம் பரகத ஸ்வீகாரம் அதாவது என்ன அவன் வந்து நம்மை அனுகிரகிக்க வேணுமே தவிர நாம் போய் அவனை பற்றும் பற்று இவன் அவனை பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம் அக்னி ஸ்பர்ஷம் காலம் கொண்டு மோதிரமிடுமோ பாதி என்ன ஆச்சாரியனை பற்றுகைக்கே கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இதுல காட்டியிருக்கார் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் புலலோகாச்சாரியர் காட்டுகிறார் அப்ப எம்பெருமானை கூட நாமா போய் பத்தக்கூடாது எம்பெருமான் தான் நம்ம பத்தணும் இதுக்கெல்லாம் திருஷ்டாந்தங்கள் கூட சொல்லி வச்சிருக்காள் மர்க்கட்ட கிஷோரம் மாஜா கிஷோரம் மரக்கட்ட கிஷோரம் சர்வாத்மன எம்பருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆகினாலே நம்ம எல்லாம் எப்படினா பூனக்குட்டி போல இருக்கணுமா பூனக்குட்டி தாயை என்ன பண்ணும் பூனக்குட்டிய ஒரு இடத்துல கவிட்டு போய் தான் ஒரு இடத்துல வைக்காம தவிர இந்த குட்டியானது ஒரு பிரயத்தனத்தையும் பண்ணாது அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் அப்படி இருக்கிற பொழுது ஆழ்வார் இந்த பாசத்தில் பிரார்த்திக்க வேண்டிய ஆழ்வார் இப்பொழுது எம்பெருமான பார்த்து நானும் கட்டியா பிடிச்சுட்டேன்னு சொன்னாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இதுக்கு ஈடு முப்பத்தாறாயிரம் காட்டி இருக்கிற விஷயம் இருக்கட்டும் மணவாள மாமினிகள் எப்படி ரொம்ப அழகாக ஒரே பாசுரத்தில் அன்பு செய்து என் ஆபிசேர் அம்மானுக்கு மொழி இரண்டாம் பத்திர ஐந்தாவது திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் முதல்ல என்ன சொல்லிட்டார் எம்பெருமான் என்னோட கலந்தான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷமா சொல்லிகம் அது அந்தாம வாழ் எம்பெருமான் தன்னோடு கலந்த விற்பாடு எம்பருமானுக்கே பெரிய புகார் ஒரு பெரிய தேஜஸ் உண்டாயிடுது ரொம்ப கொண்டாடி சொன்ன பத்து பாட்டு சொல்லிண்டே இருந்தார் திடீர் என்ன ஆழ்வார்க்கு என்ன ஆயிடுதுன்னா நடுவுல நெய்சி அனுசந்தானம் வந்து ஒருத்தம் இந்த அடிக்கடி அது ஜரம் இந்த சொல்றியானத்துல என்ன சொல்றாருன்னா ஆழ்வாருக்கு இது ஒரு சாத்துர்த்தி கம் சாத்துர்த்திகம்னா என்னன்னா அந்த காலத்துல நாலு நாளைக்கு ஒரு நாலு நாள் நிக்கிற ஜுரம்னு பேருது அது என்னதுன்னா மலேரியா இப்ப இந்த காலத்துல என்ன மலேரியான்னு சொல்லிடுவா வியாக்கியானத்துல இந்த கம்னு சொல்றாரு இந்த மலேரியான்றது என்னன்னா மொத்தமா வராது டைபாய்டுன்னா வந்ததுன்னா மொத்தமா வந்து ஒரு ஆளை படுத்து படிச்சுட்டு போயிடும் இந்த மலேரியா என்ன பண்ணுவோம்னா அப்பப்ப வரும் அப்புறம் ஒண்ணு சரியா போயிடுச்சு நினைச்சிட்டு இருப்பா நாலு நாள் கழிச்சு திருப்பி வரும் வந்து ஒரு நாலு நாள் உட்காந்துருக்கும் மறுபடியும் தொலைச்சு போயிடும் சரி ஜொடம் இல்லைன்னு நினைச்சு மருந்தே சாப்பிடாதான் மறுபடியும் வரும் இப்படி குறைச்சா அப்புறம் தான் ஏதோ விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிட்டு வைத்தியரிட்ட போவாடும் ஆனாலும் இந்த மலேரியான்றது கொஞ்சம் டேஞ்சர் இந்த ஆழ்வாரிக்கு இந்த நைச்சான சந்தானது மலேரியா மாதிரி என்னன்னா நன் சௌக்கியமா பேசிகிட்டே இருப்பார் திடீர்ன்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா அல்லாவிள் கலந்தான்னு திடீர்னு மறுபடியும் ஆழ்வார்க்கு நெய்சானு சந்தானம் வந்துடும் ஆழ்வார் எம்பருமானோடு கலந்தார் அந்தாம தன்மை செய்தே என்று சிவாய் மொழியில எம்பருமானும் ஆழ்வாரும் கலந்தார்கள் உடனே ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டா எம்பருமானுக்கு பர்ம சந்தோஷம் ஆழ்வாரோடு கலந்து விட்டோன்னு திடீர்ன்னு என்ன ஆயிடுதுன்னா ஆழ்வார்க்கு சந்தானம் வந்துடும் உடனே பார்த்தான் எம்பருமான ஐயோ ஆழ்வாருக்கு மலேரியா வந்துடுத்து இவர் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான சந்தானம் வந்தால் உன்னுடனே கூடன்னு ஓடிடுவரே என்ன எம்பெருமான் கொஞ்சம் துக்கப்பட ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் ஆழ்வார் பார்த்தார் எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்த்தா அதுல கொஞ்சம் துக்கம் தெரிஞ்சது என்ன துக்கம்னு பார்த்தார் ஓஹோ இப்படி நான் நைத்தானுசந்தானம் பண்ணதுதான் துக்கமோ உடனே அப்பா இனிமேல் சந்தானம் பண்ணமாட்டேன் கெட்டியா பிடிச்சுக்கிறேன் அதாவது எம்பெருமான் தான் ஆழ்வாரோடு கலந்தான் கலந்த பிற்பாடு ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த நைச்சியானுசந்தானத்தை பார்த்து எம்பெருமான் கலங்கின பொழுது எம்பெருமான பார்த்து ஆழ்வார் என்ன பண்ணார் நீ கலங்காதே உன்ன நான் விடமாட்டேன் உன்ன நான் கெட்டியா பிடிச்சிட்டுறேன் நீ கவலைப்படாதேன்னு சொன்னார் பாசுரத்து தாபரியம் என்பதாக இந்த இடத்தில் காட்டுகிறார் மனவாள மாமனிகள் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து நைகின்ற தன்மதனை கண்டுகுந்தன் வந்து கலந்தான் அதற்கு பிறகு மாறன் செய்கின்ற நைச்சியம் அத்தை எம்பெருமான் சிந்தித்து நைகின்ற தன்மைக்கு துக்கம் ஏற்பட்டு போயிருந்தான் உடனே எம்பருமானுக்கு ஒரு வன்மை ஏற்பட்டு விட்டது ஆஹ் வைகுந்தன் வந்து அடுத்த பதிகம் எப்படி தொடங்குறதுனா கேசவன் தமக்கு மேல் எழுபரப்பு என்ன பண்ணா அப்படியே தொடங்கி அப்படியே முடித்தார் ஓரு பதிகத்திலையும் அந்த பத்து பாட்டுல என்ன சாரன் சொல்றாரோ அப்படி இந்த இதிலையும் இதையும் பார்த்தீர்களானால் பெரும்பாலும் ஆழ்வாருடைய திருநாமம் எல்லாம் அந்த அஞ்சு நிர்பந்தங்கள் விடாமல் வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு மேலே நிறைய திருவாமி மொழிகள் சொல்லணும்னு நினைச்சிய எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அவகாசமே இல்லை தூது நாளுக்கும் விஷயம் என்ன ஆச்சாரிய கதயத்தில் காட்டியிருக்கா ஓரொரு தூது அந்த தூதெல்லாம் யார் யார் இடத்துல விடப்பட்டது நாலு தூதுக்கும் அழைமணிவாள பெருமாள் நாயனார் ரொம்ப அழகாக என்ன காட்டுற விபவ பரத் தூது நாளுக்கும் விழயம் முதல் தூது அஞ்சலேராய் திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியில தூது அந்த தூதுக்கு யார் விடயம் கேட்டா உடனே என்ன காட்டிட்டார் தெரியுமோ அழைமணிவாழ் பெருமாள் நாயனார் அது வியூகத்தில விட்ட தூதுன்னு என்ன காரணம் கேட்டா அதுல ஒரு பாசுரத்துல கடலாழி நீர்தோத்தி அதனுள்ளே கண்மரும் அடலாள் அம்மானை கண்டக்கால் இது சொல்லி என்ன திருப்பார்க்கடல எழுந்த எம்பெருமானிடத்திலே தூது விட்டதாக ஆழ்வார் அருளி செய்திருப்பதாக காட்டினார் ஆயினாலே இவரும் என்ன பண்ணினார்னா மணவாள மாமினிகள் அதனுடைய சாரத்தை காற்ற பொழுது அஞ்சலே உட்கள்தமை ஆழி நீர் என் செயலை சொல்லும் என்ன ஆழியலை சயணித்துக் கொண்டிருப்பவனான எம்பெருமானுக்கு என்ன அந்த தூது திருப்பார்கடல இருக்கக்கூடிய வியூக நிலையிலே வெளியிடப்பட்ட தூதுன்னு காட்டினார் அடுத்த தூது அது பைகள் பூங்கொழிவாய் அதுல என்ன காட்டினார் மாரில் போரக்கன் மதுள் நீரை செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு என்ன சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே தூது விட்டதாக தாழ்வார் அருள் செய்ததாக காட்டினார் அதையும் கூட எப்படி மனோமர் காட்டும் பொழுது வைகள் திருவன்மண்டூர் வைகும் ராமனுக்கு என் செய்ததனை புள்ளி நங்கால் செப்பும் என அங்கேயும் கூட அது விடாமல் விபவாவதாரத்தில் விட்ட தூது எதுக்காக சொல்றேன்னா சின்ன பாசுரம் வெண்பாங்கிறது ஒரே பாசுரம் அந்த பாசுரத்துல அர்த்தத்தை காட்டணும் அதுல உள் பொதிந்த கருத்தை காட்டணும் ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்லணும் ஆழ்வாரே நமக்கு எல்லாம் சொல்லணும் எத்தனை நிர்பந்தங்களை வைத்துக் கொண்டு மனவாள மாமிரிகள் பாசுரத்தை அருளிச்சிருக்கிறார் அது இப்படிப்பட்ட ஒரு தூது என்று காட்டினார் அதுக்கு மேலே அடுத்தது அடுத்த திருவாய்மொழி அது பொன்னுலக பூமி எல்லாம் பொன்னுலகாலம் திருவாய்மொழி அந்த திருவாய்மொழி பரத்வத்யம் என்று காட்டின பரத்தி அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்திலையும் தூதுபடுற எம்பெருமானுடைய அந்த தூதுபடுறோம் ஒரே திருவாய் மொழியில என்ன காரணம்னா அந்த மாதிரி காட்டியிருக்காரு வானவர் கோவனை கண்டு என்றும் எங்கு சென்றாயினும் கண்டு என்றும் பாதுரங்கள் இருக்கு அந்த பாதுரங்களை வைத்துத்தான் இப்படி அர்த்தம் பண்ணினா உடனே அதை காட்டுகின்ற மனவாள மாமனிகள் நூத்தந்தாதி பாசுரத்துல மண்ணு திருநாடு முதல் தூது நல்கிவிடும் என்று திருநாடு என்னும் காட்டி முதல் என்னால் அது காட்டியிருக்கார் புலலோகஞ்சேரி வியாக்கியான முதல் என்கிறது அந்தரியாமித்துவத்தை காட்டுகிறது ஏனென்னால் காரணமாக காட்டியிருக்கார் இந்த மாதிரி ஒன்னொன்னையும் விடாமல் காட்டியிருக்கார் அதே போல கடைசி தூது எங்கா நலகழிவாய் என்கிற தூது அதிலையும் கூட செக்கமலத்து அலர்போலும் கண்கை கால் செங்கனி வாய் அக்கமலத்து இளபோலன் திரும்பிய அச்சாவதாரத்துல எம்பெருமானுடைய வடிவழகை அனுபவிக்கிறார் அதை அப்படியே மனவாள மாமனிகள் நூத்தாந்தாதி காட்டுகிற பொழுது என் காதலுக்கடி மாலை வடிவழகு என்று என்ன விடாமல் அதை ஒன்னொன்னு காட்டிக் கொண்டே வந்தார் எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும் விளக்கத்துக்கு அவகாசம் இல்லை ரொம்ப மேல காரியம் இருக்கிற அப்படின்னாலே அப்படியே உபநியாசத்தை முடித்துக் கொள்ளுகிறேன் ரெண்டு மூணு பாசரமாக சொல்லணும்னு நினைச்சேன் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய விபமாய் தோன்பத்துள் எய்தும் அவருக்கு இன்னத்தில் அர்ச்சாவதாரம் எழுதி என்றான் பண்ணுதமிழ் மாறன் பயின்று வியாக்கியான வேண்டியதில்லை பாதுரங்களே எவ்வளவு எளிய தமிழிலே அமைந்திருக்கிறது பாருங்கள் பெம்பெருமானுடைய செய்ய பரத்துவம் சீரார் வியூகம் துயர் இதெல்லாம் செய்ய தாமரை என்கிற திருவாய்மொழி நம்மாழ்வார் அதிலே நெஞ்சினால் நினைப்பாங்க அவன் அவனாகும் நிகழ்கடல் வண்ணனே என்று அர்ச்சாவதாரத்தினுடைய சௌலபியத்தை தெரிவிக்கிறார் அதையே நூத்தந்தாதி காட்டுகின்ற பொழுது இப்படி அச்சாவதாரம் எழுதி என்றான் இப்படி காட்டினார் இதே போல இன்னும் கூட பல பல பாசுரங்கள் ஓரோரு பாசுரத்திலும் என்ன காட்டி இருக்கிறார் எல்லாம் வந்து அப்படியே திருவாய்மொழியில ஆழ்வார் என்னென்ன காட்டுறாரோ அத்தனையும் சுருக்கமாக இப்படி நம் மனவாள மாவர்கள் நூத்தந்தாதி பாசுரத்தில் கடைசியா ஒரே ஒரு பாசுரம் மட்டும் சொல்றேன் என்னன்னா எம்பருமான ஆழ்வாருக்கு அன்புரம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான் எங்க வந்தான்னா திருமாவை மலை ேன்றார் திருவாய் மொழி பத்தாம் பத்துல எட்டாவது திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியில பரிபூர்ண அனுகிரகத்தை அனுகிரகம் வந்திய சரி இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு கேட்டார் ஏன் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணல என்று எம்பெருமானை பார்த்து இன்று எண்ணெய் பொருளாக்கி வைத்தான் என்ன பண்ணொழு எண்ணெய் வைத்தான் ஆனால் அன்று எண்ணெய் புறம்போக புணர்த்தான் செய்வான் எதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினான் என்று பார்த்து ஆழ்வார் கேட்டாரான் அதுதான் இந்த பதிகத்தினுடைய சாரமான கருத்து அப்படியே மனவாள மாமனிகள் அழகாக நம்முடைய திவ்யபிரந்தத்தில் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் திருமால் தன்பால் விருப்பம் செய்கின்ற நேர் கண்டு என்ன கேட்டார் அருமாயத்து அன்று அகழ்விப்பான் என் பெருமாள் நீ இன்று செய்வான் என் கேட்கிறார் அன்னைக்கு என்னையான் கைகழிய இன்னைக்கு என்ன அனுகிரகம் பண்றேன்னு வந்திய என்ன காரணம் இத்தனை நாள் போயிருந்தேன் ஏங்க இத்தனை கதறி நேனே ஏன் வரல என்று எம்பருமான் எம்பருமான பார்த்து ஆழ்வார் கேட்டார் அதுக்கு எம்பருமான் என்ன பதில் சொன்னான் ஈடு முப்பத்தாயிரம் கேட்டுண்டு அவரே சொல்லிட்டார் என்ன பதில் சொல்லுவான் ஒன்னும் சொல்றதுக்கு தோணலை கவள்களை இட்டு காலாலே தரையை கீறி கொண்டு கடந்தான் அவ்வளவுதான் எம்பருமான் என்ன பண்ணானா ஆழ்வார்க்கு பதில் சொல்ல முடியல இன்னைக்கு பண்ண வந்துட்டேன் பெரிசா இத்தனை நாள் எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அத்த அப்படியே காட்டுறாரு பாருங்க மனவாள மாமனிகள் பெருமாள் நீ இன்று என்பால் செய்வான் என்ன இடருத்து நின்றான் எம்பெருமான் இடருத்து நின்றான் அவனுக்கே இடர் வந்துடுச்சு தொண்ணுமுகழ் மாரணைத்தான் சூழ்ந்து சுத்தி சுத்தி வந்தான் வேற பதில் சொல்றதுக்கு அவனுக்கு தெரியல கடைசியில என்ன பண்ணனா அத பத்தி என்ன உருவாரு அமந்திரோ அமந்திரோதவம் கோஷம் போல என்ன தெரியுமோ பாந்தியாருக்கு மந்திரம் மறந்து போச்சுன்னா கட்டி மோழன் கட்டி மோழன் சொல்லிட்டா என்ன அர்த்தம் அந்த இதுல எல்லாம் மறைச்சு போடும் மந்திரத்தையே சொல்லலையே அப்படின்னா மந்திரம் மறந்து போச்சு அந்த முக்கியமான சமயத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் மறந்து போச்சு அந்த மாதிரி எம்பரமான் ஆழ்வார் கேள்வி கேட்ட உடனே முக்கியமான பதில் சொல்லணும் அவனுக்கு சொல்லி மோளம் கெட்டி மூலம் சூழ்விசும் மணிமிகள் என்கிற திருவாய்மொழி வச்ச சூழ்விசும் தூரியம் முழைக்கிது என்ன காரணம்னா எப்போச்சு கெட்டி மோளம் சொன்னான் உடனே அந்த டமார சத்தத்துல இது மருந்து போச்ச ஆழ்வா என்ன வேடிக்கையாக நம்மள காட்டினார் அதையும் கூட மணவாள மாமீன்கள் விடாமல் நூத்தந்தாரி பாசுரத்துல காட்டுறார் என்ன நாம் இப்படியும் கடைசியில என்ன கிடைக்கும் கடைசியில அற்புதமான முத்தின்பன் நீங்கி தனியாகி நின்று தளர்ந்து என்ன எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் உடனே எம்பெருமானை பெற்றால் தரிக்க முடியாமல் ஆழ்வார் பரமபக்தி தலையெடுத்து கதறினார் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அந்த பரமபக்தி என்கிறது அந்த கடைசி பதிகத்தில்தான் ஆழ்வார் முதல் பொய்னன்றம் தொடங்கி இந்த திருமாலிருஞ்சோலை திருவாய்மொழி சொன்ன எட்டாவது திருவாய்மொழி பர்ஜந்தத்துக்கு ஆழ்வார்க்கு பரபக்தி என்றும் சூழ்சுமணி மிக திருவாய்மொழியில பரஞ்சானம் என்றும் கடகே திருவாய்மொழியில தான் ஆழ்வார்க்கு பரமபக்தி பரமபக்தின்னா என்ன தெரியுமோ இனிமேல் கிடைத்தால் அல்லது கரித்திருக்க முடியாது அப்படியே ஆழ்வார் கிடந்து துடிக்கிற துடிப்பு அதுதான் பரமபக்தி அதை கூட விடாமல் மனிகள் இந்த சிறிய பாசுரத்தில் முனிமாறன் முன்புரகை முத்தின்பன் நீங்கி தனியாகி நின்று தளர்ந்து அந்த பரமபக்தி என்கிற சப்தத்தையும் சேர்த்து மணவாள மாமனிகள் காட்டி கடைசியில் என்னாச்சுன்னா பங்கயத்தாழ் கோனை ஒருமையுத்து சேர்ந்தான் அந்த எப்பெருமானுடைய போய் ஆழ்வார் சேர்ந்து விட்டார் என்று கட்டி உயர்ந்து சேர்ந்தான்னு உயர்ந்து முடிச்சுட்டார் ஆக ஆழ்வார் ஆரம்பிக்கிற பொழுது உயர்வர உயர் நலம் ஆரம்பித்தார் தம்முடைய ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி நூத்தி இரண்டாவது பாசுரத்தை முடிக்கிற பொழுது உயர்ந்தேன்னு முடிச்சார் பிறந்தார் உயர்ந்தே நம்ம ஆகையினாலே மணவாள மாமினிகளும் என்ன பண்ணார் பரன்படியை ஆரம்பித்தவர் ஒருமயத்து சேர்ந்தார் என்று அந்த உயர்ந்து மறுபடியும் அது மண்டலிக்கணும் ஆகையினால அப்படியே முடித்தார் என்னால் இது போன்ற ஒரு திவ்ய பிரபந்தம் நபூத்தோ நப விஷயத்தையும் சொன்னது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்படிப்பட்ட அத் பாசுரங்கள் பாசுரத்துக்கெல்லாம் இவ்வளவு விரிவான விளக்கத்தை பிரலோ பஞ்சியானத்தை பார்த்தா கூட நாம் புரிந்து கொள்ள முடியாத கஷ்டமான விளக்கங்களை எல்லாம் காஞ்சி பிரதிபாதிபயங்கரன் சுவாமி மிக அத்மா காட்டியிருக்க அது கூட ஒரு ஆஜை என்னன்னா திருவாரூர் தந்தாதிக்கு சுவாமியுடைய இப்ப அது நித்யான சந்தானம் கிரந்தத்தில் சேர்த்து அச்சு போட்டிருக்க ஆனால் அது ரொம்ப சுருக்கமா இருக்கு ஆனால் காஞ்சி சுவாமி ராமானுஷன் பத்திரிகை நடத்திற காலத்துல என்ன பண்ணினார் பத்திரிகையினுடைய முதல்ல ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை வழக்கமா எழுது புத்தகமா போடவே இல்லை அது ராமானுஷன்ல அப்படியே தனித்தனியா வந்தது அடிய என்ன பண்ணா அந்த புஸ்தகத்தான் தனியா எடுத்து ஒரு திருவா முதி பைண்ட் பண்ணி ஒரு சமயம் சுவாமி இடத்துல கொண்டு போய் காமிச்சேன் உடனே சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியம் அவ்வளவு அற்புதமா இது வந்து அவரே என்ன பண்றாருன்னா அண்ணன் ஒரு பாசுரத்தை ஒரு மாசத்துக்கு எழுது பொழுது அன்னைக்கு விளக்கமா எழுதியிருக்காரு சுவாமி ஆனா அது புத்தகமா இன்னை வரைக்கும் வெளியில வரல அப்படியே தனியாவே இருக்கு அட்டையிலேயே எழுதி கொடுத்திருக்க எனக்கு கூடத்துக்கு பரம சந்தோஷம் திருவாரூமன் நூத்தந்தாதி நீ மங்காமல் மயங்காமல் தலைவனாய் விளங்க வேணும் என்று உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு அந்த புத்தகத்தினுடைய அட்டையில எழுதி அடியுக்கு கொடுத்தேன் இன்னைக்கு அந்த புத்தகத்தை அடியான அப்படியே வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தை தனியா அச்சிடணும் ஏன்னா அப்படிப்பட்ட சுவாமியினுடைய வழக்கம் இருக்கவேதான் இன்றைய நாம் இவற்றையெல்லாம் நன்றாக அனுபவிக்க முடிந்தது என்கின்ற இந்த விஷயத்தை தெரிவித்து அடிய இந்த உபநியாசத்தை நிறவுறுத்துகிறேன் அதை இங்கேயே வச்சுக்கலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இரண்டாவது ஆறரை மணி வச்சு எல்லாருக்கும் அதனால இது மேல அனுசீதமாக பிரச்சாரத்துக்கு உரிய இடமாகவும் தலைமை ஸ்டாலாகவும் அமைய